सच्चिदाननंदयत्पत् हेतव तापत्रय विनाशा श्रीकृष्णा वयं नुम योषिधिण्याभरणंबरादिद्रव्यु मयारचिषु मूढ़ प्रलोभिता ह्युपभगुद्यातंगव नश्यति नृष्टि அவதூத பிராமண குருவானவர் இதற்கு முன்னால ஸ்லோகத்தில் சொன்னது மாதிரியே அதே திருஷ்டாந்தத்தை சொல்றார் பதங்கவது அக்னியில எப்படி நெருப்புல எப்படி விட்டில் பூச்சி விழுகிறதோ அப்படி மனிதன் அறியாமையினால இந்த உலக வாழ்க்கையில பொருளியல்ல மயங்கி வாழ்க்கையை வீணடித்து விடுகிறான் அப்படிங்கிறார் என்ன ஆகிறது நான் நஷ்ட திருஷ்டிஹி அதாவது மூடஹாங்கிறது முதல்ல சொன்ன சௌரியம் மூடகா நஷ்ட திருஷ்டிஹி திருஷ்டின்னா பார்வை நஷ்டம்னா என்ன அர்த்தம் பார்வை இழந்தவன் அறிவு பார்வைன்னு அர்த்தம் கண்ணுடையர் என்பவர் கற்றோர்னு தானே சொன்னார் திருவள்ளுவர் அதனால நஷ்ட திருஷ்டிஹி அப்படிங்கிறதுக்கு விவேக ரஹிதஹான்னு அர்த்தம் டிஸ்கிரிமினேட்டிவ் பவர் போயிடுது வாழ்க்கையில் எது சாஸ்வதம்ங்கிறது புரியல அதனால் என்ன ஆகுறது ஏற்கனவே மனுஷ சரீரத்தோட மகிமையை சொல்லியிருக்கார் மோட்சத்துக்குன்னு ஆனால் இவன் மோக்ஷத்துக்கு தான் இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதே மறந்து போய் இவன் என்ன பண்ணுறான் மாயினால் கற்பிக்கப்பட்டிருக்கிற பெண் பொன் அப்புறம் வந்து ஆபரணங்கள் வஸ்திரங்கள் வாழ்க்கை என்ன இருக்குது அழகழகாக சொல்லிவிடுறார் பெண்ணு பொண்ணு அப்புறம் என்னது ஆபரணங்கள் நிறைய நகைகள்லாம் போட்டுக்கிறது அம்பராதி விதவிதமான ஆடைகளை உடுத்திக்கிறது அப்புறம் இதெல்லாம் ஆதின்னு சொன்னதுனால சாப்பாடு சுவையான உணவு சௌகரியமான வாகனங்கள் அழகான வீடு இந்த மாதிரி விஷயங்களில் யோஷித்து ஹிரண்ய ஆபரண அம்பராதி திரவியேஷு திரவ்யேஷுன்னு அந்த பொருள்கள் மாயா ரச்சித்தேஷு யோஷித் ஹிரண்ய ஆபரண அம்பராதி யோஷித்துன்னா ஹிரண்யம்னா தங்கம் பொண்ணு ஆபரணம்னா நகைகள் அம்பராதி அப்படின்னா வஸ்திரம் அம்பரம்னா துணி முதலான ஆதினா முதலானன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்த்துக்க வேண்டியதான் தோட்டம் துறவு பேங்க் காஷ் ஷேர் மார்க்கெட்டு என்ன வேணாலும் போட்டுக்கோங்க ஆக இதெல்லாம் மாயா ரசித்தேஷு யோசித்து ஹிரண்யா ஆபரண அம்பராதி திருவேஷூ மூடஹா அதுல மயக்கம் அடைந்திருக்காரு இப்போ முதல்ல அதில் மயங்கி போயிட்டான் மூடகா அப்படின்னா மயங்கி போய் மனக்கலக்கம் அடைந்தவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அதனால விவேகம் போய் வீணா போயிடுறான்னு அர்த்தம் ஏன்னா பொருள்கள்லாம் மனசுக்குள்ள போயிடுதுன்னு சொன்ன அப்புறம் மனசு நல்ல விஷயத்துக்கு போகாது உபபோக புத்தியா பிரலோபிதாத்மா அதுதான் வாழ்க்கையில சுகம் கொடுக்க போறது அதாவது பெண்ணுதான் மனைவிதான் சுகம் தரப்போரா தங்கம் தான் எனக்கு சுகம் கொடுக்க போகிறது நகை தான் எனக்கு சுகம் கொடுக்க போகிறது எனக்கு வஸ்திரம் தான் எனக்கு சுகம் கொடுக்க போகிறதுன்னு உபபோக புத்தின்னா என்ன அர்த்தம் அதுதான் சுகசாதனம் எனக்கு நான் சந்தோஷமாக இருக்கணும்னா இதெல்லாம் இந்த கண்டிஷன்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால என்னாச்சுன்னா மனசு அதனால கலக்கப்பட்டிருக்கு பிரலோபித்த ஆத்மா இந்த இடத்துல ஆத்மானா மனசு மனசு இவனும் என்னென்னா அந்த மனசோட சேர்ந்துருக்கான் இல்லையா அதனால என்னாச்சுன்னா அந்த உலக பொருள்கள்லாம் அப்படியே கவர்ச்சிகரமாக இவனோட மனசை போட்டு கடைஞ்சி எப்போ பார்த்தாலும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இதே தான் நினச்சிட்டு இருக்கான் ஒன்றும் வஸ்திரத்தை பற்றி ஒன்றும் கடைக்கு போகணும் நகை வாங்கணும் இல்லாட்டி துணி வாங்கணும் இல்லாட்டி காரை ரிப்பேர் பண்ணணும் வீட்டை சரி பண்ணணும் இதே தானே மைண்டில் பகவான் நினைக்கிறதுக்கு எங்கே நேரம் இருக்குது இந்த பிறவியினுடைய உண்மையான நோக்கம் எதுவோ அதுக்கு அவகாசமே கொடுக்க முடியலையே அப்படியே அவகாசம் கொடுத்தாலும் அங்கேயும் உட்காந்துட்டு இதே ஞாபகம் தான் வருது ஓணம் பூர்ணமாக மனசை கடவுளத்தில் செலுத்தினோன்னு இருக்கா இருக்க முடியறதில்ல அதனால அதுதான் பிரதானம் அதுக்கு தான் வாழ்க்கையில் நேரத்தை நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விட்டது ஆஹா மாயா ரச்சிதேஷு யோஷித் ஹிரண்ய ஆபரண அம்பராதி திரவியேஷு மூடஹாசன்னு உபபோக புத்தியா பிரலோபிதாத்மா நஷ்ட திருஷ்டிஹி பதங்கவத்து நஷதி ஹீ வந்து நிச்சயமா வீணா போயிரு ஜென்மா போச்சு அப்புறம் இந்த மனுஷ ஜென்மாவை ரூபாய் கொடுத்தா வாங்க முடியும் இந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்னத்தவனாலும் அக்கிரமம் பண்றதுக்கு ரூபாய் கொடுக்கலாம் ஆனா இந்த உடம்ப எனக்கு இந்த மனித உடம்பு வேணும் அப்படின்னு எத்தனை யார்கிட்ட குடுக்கறது எத்தனை ரூபாய் கொடுக்கறது நடக்குமா கடவுள்கிட்ட எல்லாம் பணத்தை கொடுத்து கடவுளை மயக்க முடியுமா அவர் அந்த பக்தியைத்தான் விரும்புற ஒருவேளை எனக்கு ஜென்மா இருந்தா மனுஷ ஜென்மா கொடுத்து மறுபடியும் கரையேத்துன்னு வேணாலாவது கேட்கலாம் ஆக இப்படி உலகியல் பொருள் வாழ்க்கையில இந்த விட்டில் பூச்சி மாறி வீணா போயிடுறானே அப்படின்னு வருத்தப்படுறார் ஆட்டங்கப்படுறார் இப்படி இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் ஓஹோ அப்படியான்னு கேட்க கூடாது இப்படி இருக்க கூடாதுங்கிறார் விட்டில் பூச்சி மாதிரி நம்ம வாழக்கூடாதுன்னு நான் விட்டில் பூச்சியை பார்த்து கத்துக்கிட்டேன் புறா மாதிரி வாழக்கூடாதுன்னு கத்துண்டேன் அப்ப அதுவும் எனக்கு அந்த திருஷ்டாந்தத்தின் மூலமா அந்த ஒரு குணம் அது மூலமா எனக்கு குரு குருவுக்கு சமானமாக நான் கருதுகிறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்கார் ஆக இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டும் இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றேன் அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்ப்போம் யோ ஷித்திரன்யாபரணாம்பராதி யா ரச்சி பிரலோபிதாத் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத்